பாயிரம்ல கடர் வணக்கம் அதற்கு சிறப்பு பாயிரம் இதில் எல்லா தோற்றங்களும் அடிந்த பிறகு நூல் ஆரம்பித்தார் அதை படித்து முனிவர்கள் பற்பளவாவது துறைத்தனை மகாராஜன் இரு கதை என்று குறைத்திலை அதிர் நீச்சை பேன சுருதி சொல்லும் சுருக்கமே காதே இருவத்து தோல்முறக்கேன் முனிவர் வரும்போது அந்த நேம்சார் திருள்ள முனிவரெல்லாம் கேட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதுவரைக்கும் பல கதைகள் சொல்லியிருக்கீங்க மகாராஜாவாக இருந்தது துறைவடைந்து யானை தான் சொல்லப்படுகிறது அந்த கதையை இப்போ நான் கேட்க ஆசைப்படுகிறோம் நீங்கள் சொல்லுங்கள் கேட்க ஏன்னு சொல்லுகிறேன் மனசு அன்மீகம் ஓட விடப்பாது ஏகாக்கிரசத்தோடு இருக்கணும் எல்லாம் நுழைஞ்சானா வாழ் தான் உழைகிறேன்னு சொல்லப்படாது அப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பிக்கிறேன் ஆழத்துள்ள ஏ சிகரி குமரசு மகிரி ராஜகுமாரியம் பெரிய நாயகியை அமலம் முருங்கிய ஜகத்திடும் மக்கள் முதல்வனை சாந்தநாயகனை நமதன பழியே முடிந்திடமும் நாடி நின்றான் மகாராஜா தங்கு மகாராஜன் அடைந்த துறவு மகாராஜனது துறவு அதாவது சம்பந்த அது அது சம்பந்தம் மகாராஜாவினது சொலவும் அவருடைய துறவு பற்றி இதில் உள்ளே இருக்கிறார்கள் அதற்கு கடல் வணக்கம் செய்யப்படுகிறது அதாவது மகாராஜா இருந்தவர் ஒரு துறவு அடைந்து ஞானம் அடைந்தது பற்றி இது காந்திபுராணத்தில் இருந்ததை சோதமா முனிவர் நைசாலிமா முனிவர்கள் சொல்ல தமிழ் படுத்தி குமாரதேர் சொல்லக்கூடிய செய்கிறார் அவருடைய நூல் செய்யும்போது கடவுள் வாழ் பாகிதத்தில் கடல்வாழ் செய்கிறார் நூல் செய்யணும்னா கடல்வாழ் செய்யணும் இது ஆசிரியருடைய கொள்கை அப்படி செய்யலைன்னு சொன்னாக்கால் ஆசிரியர்கள் நினைப்பார்கள் வியாபாரம் மங்களம் அதாவது தடையல் இல்லாமல் போகிறதுக்கு பகவானுடைய அனுகிரகம் தரணும் பாவங்கள் தான் தடையல் பண்ணுறது அந்த மங்களம் மூன்று விதமாக இருக்கும் பர்த்தினி சேசமங்கலம் நமஸ்கார மங்களம் ஆசீர்வாத மங்கலம் என்று சொல்லக்கூடிய மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன அதாவது வாழ்த்து வணக்கு பொருளியல்பு கோராளிகள் என்று தமிழில் அந்த முறையில் இங்கே பஞ்சம்திதியாக வைத்திருக்க கணேசர் முருகர் அம்பிகை சிவன் குருமூர்த்தி என்று ஐந்து விதமாக வைத்து வழிபாடு செய்கிற பாடலாக அமைச்சிருக்கார் ஆக நமஸ்காரம் ஆசீர் ஆதரவு இது ஏன்னா நான் அதிக முடிந்த அப்படிங்கிறதுனால கோரிக்கை அதில் வெளிப்படுகிறது அப்படி செய்யக்கூடிய இந்த பாடல் முதல் பாடலாக வைத்திருக்கார் ஆயிரம் ஆயிரம் மணினா முன்னூரை முகவரை என்ற அந்த தான் அதில் வித்தாசலம் என்னுடைய மகிமையை இது காட்டி வித்தாசலத்தில் இருந்து செஞ்சவர் அவர் குமாரதவர் மடம் இங்கேருக்கு போயிருக்கோம் அதாவது சாந்தனி சாமி சிஷ்யர் ஒரு ஒருவர் இவருடைய சிஷ்யர் தான் சிதம்பர் சிதம்பர சாங்க போரூர் இருக்கிறவர் சாந்தினி சாமி சிச்சியர்கள் குமாரதேவர் குமாரதேவர் கடலாட்டுக்காரர் அங்கே வந்து ராஜாவில் வந்தார் அவர் தன்னுடைய சென்னியார் தர்மத்தை சொல்லும்போது அவர் சாந்தி சாட்சி சொல்லப்படுகிறது வரிசை அமர இப்போது அவர் கடல்வாலத்தில் விஜயத்தில் கோயிலை உள்ள மூர்த்திகளை சொல்லி வழிபாடு செய்கிறார் அமர்பரவும் திருமுகத்தூண்டில் ஆழத்து பிள்ளையை ஏவர்தான் போட்டக்கூடிய முதுகுன்றம் என்ன பழமழைன்னு தமிழில் உள்ளவர்கள் ஆகவே முதுகுன்றத்து ஆழத்தி பிள்ளை கீழே பாதாளத்தில் பிள்ளைய வச்சு கும்பிட்றோம் படிய இறங்கி தான் போகணும் அது ஆழத்தி பிள்ளைகள் முன்னால் போகும்போதே எழுதுபோகிருக்கும் பிள்ளையை பிள்ளையையும் உண்மை தொகையாக கொண்டு எண்ணிக்கை எண்ணுமை பிள்ளையையும் சிவரி குமர சந்தூவை சிகரெல்லாம் அங்கே மேலே படியேறி போய் கும்பிடணும் முழுவரை அப்படி அமைப்பு வச்சிருக்காங்க கோவில் சர்க்குரையும் யமகிரி ராஜகுமாரியாம் பெரிய நாயகை அந்த தேவிக்கு பெரிய நாயகன் பேரு யமகிரி ராஜகுமாரி பரதராஜனுடைய புத்திரி பெருநாயகி மனமே ஒரு மீது அகற்றிடும் முக்கன் முதல்வனை மலமிச்சரணம்னு சொல்லக்கூடிய மும்மலங்களையும் வழிபாடு சூழல்களை ஒருமுகமாக நாசம் செய்து அணைந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பொருந்திய சீவருமானையும் முக்கன் முதல்வன் சோமசூரிய அக்னின்னு சொல்லக்கூடிய மூணுத்திரிய சீருமான் சிவருமானையும் சாந்தநாயகனையும் சாந்த லிங்க ஞானதேஸ்வர் சுவாமியையும் குருநாதன் ஆக ஐந்து மூர்த்திகளையும் நமதெனப்படியே முடிந்தன இந்த நூல் விக்னின்றி முடியணுமின்றி தங்களும் இருக்கு எண்ண முடியும் பண்ணி பிரார்த்திக்கிறேன் எல்லோரும் ஐந்து மூர்த்திகளை அலக்கிரம் செய்ய வேண்டும் பஞ்சமூர்த்தி உழுதிய தினமும் நாடி நின்று இறஞ்சிடுவோம் வாழ்த்துடுவோம் நாடி என்ன மனதினாலே சிந்தித்து காயத்தினாலே பட்டாங்க பஞ்சாங்க சிராங்க பெரியாங்கன்னு சொல்லக்கூடிய நமஸ்காரங்களை செய்து வாக்கினாலே வாழ்த்துதலை செய்வோம் என்று இந்த பாட்டில் ஆசீர்வாத மங்களமாக பாரவே பஞ்சமூர்த்தியாகவும் ஆசீர்வாத மங்களமாகவும் இது அமைச்சிருக்கோடி ரண்டு கவான் விதிக்க வரும் உலகம் உய உதவும் ஒரு கழிச்சை உலவாவிருத்த செயலத்தில் வையம் வரவும் ஆழத்து வாழை தொய்யின் முளைக்கோடு இரண்டு அதாவது அம்பிகையை யானையா வண்ணிக்கிறார் அம்பிகைக்கு ரெண்டு முளைகள் அது தொய்யில் என்னக்கா தோழ்த்தி இல்லாத முலைலாம் இளமை பொருந்தியும் பெண்ணு அர்த்தம் தொய்யின் முளைக்கோடு இரண்டு கவான் அந்த யானைக்கு எப்படி அப்படி போல இந்த முலைகள் இருக்கின்றன அதுக்கு து துதிக்க மாதிரி ரெண்டு தொலைகள் கவான தொலைன்னு அர்த்தம் அந்த ரெண்டு துளைகளும் ஒரு துதிக்கை மாறி தோற்றுகிறது இரண்டுக்காக மூண்டு விழு மூண்டு விழின்னு சொன்னாக்க யானைக்கு நெத்தியில் ஒரு புள்ளி மாதிரி ஒரு மயு புல் இருக்கும் மயிறு எப்படி முளைச்சிருக்கும் அது ரெண்டு கண்ணு அது ஒன்று அதாவது சோமசூர்யாக்கினி ஆஹா தீவிரமான திருமாதிரி அம்ப உண்டு விநாயகருக்கும் உண்டு அதனால் அது புகர்னு சொல்லுவார் நெட்டி புகர் யானைக்கு கூறுகிறதுனால அப்படி மூன்று விழி துரிசில் துரிசில் என்ன தூய்மையான குற்றம் இல்லாத மூன்று விழி துரிசில் மத துளங்கவரம் தூய்மை பொருந்திய சைவ முதலான அரிசமயங்களும் நன்றாக விளங்க வரக்கூடிய மூன்று மதங்களும் துலங்க வரும் ஒன்றன் பிடி இதுவரைக்கும் அந்த அம்பியே வந்தது பிடி என்ன பிடின்னு பேர் ஆக இந்த யானையானது அம்பிகை யானையாக உருவப்படுத்தி மறு சமயங்களும் நல்வாழ்வு வரும் பொருட்டு அந்த பிடி சொல்லக்கூடிய பெண் யானை ஆகிய பார்வதேவி உலகம் உய இந்த உலகம் நன்மை பெறும் சமானமில்லாத ஒரு யானை ஆண் யானை கழிதன் ஆண் யானையை ஆகிய கலிறு கலிரை உழவா விருத்த செயலத்தில் உழவான கேடாதன்னு அர்த்தம் நாசம் இல்லாத உருத்த செயலம் பழமழையின் பேசாமல் செயலத்தில் வையம் வரும் வா வாழ் வாழ் ஆழத்து பிள்ளை இந்த உலகம் இல்லாமல் வரக்கூடிய அது பாதார விநாயகர் பிள்ளையை மன இணைவான் அப்படிப்பட்ட பிள்ளையாரை நாம் வணங்குவோம் எதுக்கு வந்த ஆறு சமயங்களும் நன்றாக செயல்பட்டு வந்துடும் அதனால தான் ஆறு சமயத்துக்காரும் கும்பிட ஆரம்பிப்போம் பிள்ளையார் கும்பிடுவோம் வைஷ்ணவத்தில் நாமம் போட்டு கும்பிக்க ஆழ்வார்னு இருக்கார் பிள்ளையார் ஆக ஆறு சமயங்களும் நன்மையிலையும் பொருட்டு பார்வை தேவியான பிடி ிய விநாயகரைி கருணை உருவதாய் நின்று தெளிவிக்கும்ருவோர் மறுக்கடல் பெரிய நாயகி உலகுக்கு வியை பணி நிடுவான் அதாவது தன்னுடைய குருநாதராக பெரிய நாயகி வழிபாடு செஞ்சிருக்கார் உபாசன தீவமாக அதை பற்றி ஒரு பாட்டு பாடியிருக்கார் இருக்களி வலி இருள் கரிய நிறைமுடைய கலிபுருஷன் வலியை பொருந்த களிபுருஷன் சூழ்நிற்காமம் பொன்னா சீகம் செய்யலை வாழ் வாழக்கூடிய களிபுருஷன் கிடைப்பட்ட கலிபுருஷன் வழியின் காரணமாக வலியின் என்ன காரணம் இருக்கும் வலியின் காரணமாக வழி காரணமாக சாமர்த்தியத்தின் காரணமாக ஞான நன்னெறிகள் இறந்து ஞானமார்க்கு அடைவதற்காக கர்மம் பக்தி முதலான சாதனங்கள் எல்லாம் நாசமடைகின்றன பிறந்து கொடுநெறி மேவி கொடுமை செய்யக்கூடிய பாவகர்மங்கள் செய்யக்கூடிய மார்க்களை பின்பற்றுகிறார்கள் அப்படிப்பட்ட மேவி மருற்கொழு கலங்கா வகை அப்படி இவர்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் செஞ்சிட்டு இருந்தாலும் கூட விருத்தாசலமங்கர் கஷேத்திரத்துக்கு மட்டும் போகிறது இல்லையா எப்படி களி என்றும் வந்து அணுகாப்பதினார் அந்த களிபுரித்தவள் ஆற்றல் இருந்தாலும் கூட விருத்தாசலத்தில் வந்து அணுக மாட்டேன் அப்படிப்பட்ட பகுதி சிறப்பான் அப்படிப்பட்ட பகுதி தண்ணில் தெருட்சத்தி கருணை உருவதாய் தெளிவிக்கும் இறைவு ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி யானசக்தி இல்லை ஞானம் பிரதானமாக இருக்கின்ற சக்தி அது தெருச்சக்தி கருணை உருவதாய் கருணையே இருக்கின்ற அம்மை நின்று தெளிவிக்கம் என் போன்ற பக்தர்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய இறைவி என்னுடைய தலைவி அதான் என்னுடைய குரு எம் குருன்னா ஓர் அருட்கடல் பெரிய நாயகன் சமானமில்லாத கிருமியே சமுதிரமாக இருக்கின்ற பெரிய நாயில் சொல்லக்கூடிய பெயருடைய உள் எனக்கு மட்டுமா உழவு கணை மூன்று லோகங்களுக்கும் தாய் அன்னைங்கிறது இடைக்குறை அது முதல்வியை முழு முதல் கடலாக அது பெரிய நாய்க்கு ஏன் உபாசன அவர் விரத்தாசனத்தில் பிச்சியல் சாப்பிட்ட பழக்கம் எப்போ மடங்கு கிடையாது ஒரு நாள் வந்துச்சு ராத்திரியில் பெரியநாயகி பசிக்குதே எதா கொண்டு வரணும் ரொம்ப நேரம் கழிஞ்சு கொண்டு வந்து கொடுத்துதான் இந்தாப்பா சாப்பிடணும் என் பசியெல்லாம் அடுங்கே போய் போது வரையே முன்னாலே வரப்படாதாங்கன்னா என்னப்பா நீ தான் பெரியநாயகன்னா வயசு ஆகிடுச்சி தீக்கிரம் வர முடியல என்ன அப்படியே சரி அப்போ இன்னொரு நாள் நீ பெரிய நேரம் பொறுக்கி என் பாலாமைக்கியே சாப்பாடு கொடுனாங்க கொடுங்க சீக்கிரம் வந்துச்சு ஆப்போ நானே பாலாம்பினு கூப்பிட்றியே சின்ன வயசு தானே அசீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு அதனால் அங்கே பாலாம்பின்னு ஒரு பசங்கி தானே உண்டு பெரியநாயகி ஒரு பக்கம் அந்த பக்கம் பாலாம்பி இருக்கு ஞாயிற்கா சின்ன பூர்வத்தில் அழகாக இருக்கும் இது வயசான மாதிரி இருக்கும் அப்படி அந்த தேவியானவர் இவர்கிட்ட விளையாடலாம் பாருங்கள் பெரியநாயகின்னு சொன்ன நேரம் கழிச்சு சீக்கிரதான் அப்போ உபாசனை தேர்ந்தோட பண்ணணும்னு அர்த்தம் நீ எப்படி பாசனோ அப்படியே பலர் தரல அப்படிங்கிற அர்த்தம் ஆகவே அவ்வளோ தூரம் நெருங்கி தொடர்பு கொண்டிருக்கிறதான்னு தெரியுது இல்லை என்ன வருவாங்களா அதனால தான் அருட்செருட்சி கவிஞர் உருவதாய் தெளிவிக்கு மேம்புருன்னா ஒவ்வொரு அருக்கடல் பெரிய நாயகை உலகிற்கு அனைமுறையிலேயே பணிஞ்சிடுவாங்க ஆக எனக்கு மட்டும் இல்லை யாரு பார்த்து எல்லாருக்கும் கிடைக்கும் செஞ்சவரைக்கும்போது அர்த்தம் பெரிய நாயன் கூப்பிட்டா நேரம் கண்டித்தான் வரும் பலாமல் சீக்கிரம் வரும் அதனால் உங்கள் மனோபாவத்தம் பலனையோடைய வெறும் ஆடம்பரத்துக்கோ கூப்பிட்றதுக்கோ பலனை இல்லை பவனி இருக்க அப்படி கருத்து தெரிவிக்கிறார் அதனால் இந்த பாட்டில் நம்முடைய உபாசன தெய்வத்தின் மகிமையை பவனின் மூலமாக தான் காட்டி புலி முனிவர்கள் மரர்கள் போற்றிட வயந்து தோழில் விரிந்திட போதுவதில் செங்கால் அதீரடஞ்செயும் பொருளை இனம்பணி திடரோடுவார்கள் மகாராஜா துறவடைந்து ஞானமடைந்தார் இந்த சாஸ்திரத்தில் துறவு பிரதானம் எந்த ரூபத்திலையும் இளத்திலிருந்து ஞானம் அடைவது சிறப்பு அல்ல என்பது வாதம் பண்ணுறது இளத்திலிருந்து சிறப்பு ஞானிகள் இருந்தாலும் கூட அவர்கள் சிறப்பில்லை என்று கடிதம் முடிக்கிறார் துறோரம் அடைந்து ஞானம் அடைந்தது தான் உயர்வு இந்த சாஸ்திரம் அதே குமார்தேவர் செய்தார் அவர் முன்பாட்டில் எரு அருட்குரு பெரிய நாய்க்கு விருத்தாசல அவர் ஆழ்ந்த காலத்தில் அம்மையால் அனுக்கிரகம் பெற்றவர் அவருக்கு உணவெல்லாம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய தெய்வீக தன்மை வாய்ந்தவர் மகிவியின் காரணமாக ஞானம் பெற்று அவர் அந்த பா பாட்டை பாடினார் பாட்டில் கேத்திரத்துக்கு மதிப்பு சொல்றார் இருக்களி பெரிய அஞ்ஞானமாக அஞ்ஞானத்தோடு கூடிய அந்த களியானது எப்போதுமே வித்தியாசலம் கேட்டுக்கு வராதான் அப்போ அந்த காலத்தில் அப்படி எப்போ இல்லை அது ஞானத்தை கெடுக்கக்கூடியது அந்நீரில் வளர்த்தக்கூடியது அப்படிப்பட்டது வராது அப்படிப்பட்ட சேத்திரம் மகிமே சொல்லி அம்மையார் எங்களுக்கு குரு என்று காட்டி அதை திரிகால வழிபாடு செய்ய வார்த்தை முடித்தார் இப்போது நடராஜா பெருமானுடைய விதியை பண்ணுறார் திங்களார் செடியில் கங்கை நேர் தொழில் பண்ணார் நடராஜ பெருமானுக்கு ங்கள் மூன்றாம் பிற சந்திரன் அவர் சிறத்தில் அழிஞ்சிருக்கார் திங்கள் ஆர் சடையிர் கங்கை நீர் அந்த ஜடையில் செஞ்சடையில் சடையின் பேர் வச்சுக்கிறது எல்லாம் சுவரமாக இருக்கார் தான் சடையப்பன் சடையன் அப்படின்னு ஜடை ஜடையன் சலைன்னு திங்களார் சடையிர் கங்கை நீர் துளைப்ப கங்கை சிலத்தில் வச்சிருக்கிறதுனால இப்போ நாட்டில் மாடும்போது அந்த சுன்தல் சின்னது அத துப்ப நான் துளிப்ப திரிந்து இழை இழை ஆய்ந்து எடுக்கப்பட்ட நல்ல ஆபரணங்களை அணிந்திருக்கின்ற உமாதேவி வடபாகத்தில் கழிப்ப சந்தோஷப்படுறது சிவகாமி நடராஜா பெருமாள் ஆடும்போது அந்த அம்மையார் சந்தோஷப்படுறாங்க அந்த அம்மையார் மாறுறதுண்டு ஆகவே திரிந்து இழை இமையை எங்கள் அழிப்ப பொங்கரகாவோடுனர் புலி முனிவர்கள் மால் போதிய நமரர்கள் போற்று பொங்கு அதாவது பதஞ்சலி வியாக்கரபாதன்கள் அவர்கள் ரெண்டு பேர்களும் தவசிகள் மொழிகள் தீர்மானம் வழிபாடு செய்கிறதுக்காக வரம் பூஜை சிறப்பாக என்று சொல்லி நீரில் இந்த கோவில் எடுத்துக்க பாதிக்கை கீழே இடுப்பு கீழே பாம்பு உடம்பு அதை நீரில் மீறி போய் அப்படியே ஆடி ஆடிக்கொண்டு போயிடலாம் மரங்கள் மேலே இருக்கிற பூவை எடுப்பதற்காக புலி கால் இருந்தால் அந்த மரங்களை கழுவிக்கிட்டு அப்படியே எடுக்கலாம் என்று புலி காலை பெற்றுக்கொண்டார் அது வியாக்கிரம்னா புளிரும் சரி அவர்கள் நடராஜ நடராஜ நடனத்தை ஆடிட்டு தான் பார்த்துட்டு தான் அவர் சாப்பிட்ற பழக்கம் இது சிதம்பர சேத்திரம் இதை யோகத்தில் ஏற்பட்டதான் அதற்கு பிறகு மதுரையில் மீனாட்சி கல்யாணம் நடந்தது அப்புறந்தான் நடந்தேன் அப்போது இந்த பதினஞ்சு முன்னூறு ஏக்கிற மாதிரி சாப்பிட்ல ஏன் சாப்பிட்லன்னு கேட்டதுக்கு இந்த தரிசனம் நாட்டியம் தரிசனம் பண்ணி பார்த்துட்டு தான் நான் பதாபரம் பழக்கம் இன்றைக்கி நீங்கள் கல்யாணத்துலேயே இருந்துட்டிங்களே ஆடலையே என்ன சிதம்பரத்தில் ஆடுறதாச்சு என்ன சிதம்பரத்தில் ஆடினாலும் எங்களுக்கு காட்சி தான் மதுரையில் பொன்னம்பலம் அங்கே பொன்னம்பலம் வெள்ளியம்பலம் ஆனார் அங்கே ஆனார் பார்த்துட்டு தான் அதை சாப்பிட்றாங்க அப்படி திருவா பண்ண அவர்கள் பக்தி மிகுதியாக வழிபாடு செய்யக்கூடிய சாமர்த்துவனி அவர்கள் பூ பூ வினால் செய்யப்பட்டு தான் பூஜைன்னு பேர் பூவை கொண்டு செய்வது இல்லை பூ வினால் செய்வது அனுப்பு அந்த பூஜைகளை அவர்கள் தீவிரமாக செய்தார்கள் அதன் காரணமாக இறைவனும் அங்கே வெள்ளியம்பலமாக இருந்து ஆடினான் மதுரை இங்கே சிதம்பரம் பொன்னம்பன் அவ்வளோ மிகமையும் அவர்களுக்கு உண்டு பக்தி மார் சிறப்பு பொங்கராவு புலினர் புலி மால் மால் மகாவிஷ்ணு போதையன் பிரம்மதேவன் இவர்களெல்லாம் ஆடினான் இதுல பெருமிகை முதல் பக்கத்தில் பாரம்பன அமரவுகள் எல்லாம் போற்ற எல்லோரும் ஜெய ஜெயா என்று வாழ்த்து கூறி வாத்தியங்கள் வாசிக்க போற்ற துங்க நான் முறைகள் விதத்தில் வேதங்கள் எல்லாம் யோசிக்கின்றன தாமதம் சொல்லக்கூடிய எல்லா வேதங்களும் உங்களுடைய பெருமையை விளக்கமாக சொல்கின்றன நடஞ்செயும் பொருளை அப்படி நடனம் செய்யக்கூடிய அந்த வஸ்துவாகி செய்வானே தினமும் நாடினும் நிறைஞ்சி வாழ்த்திடுவான் நாள்தோறும் மனதில் தியானம் செய்து வாக்கினாலே கத்திரம் செய்து காய்த்தினாலே வழிபாடு செய்வோம் திரிகரணங்களாலே வழிபாடு செய்து அவருடைய அருளை பெறுவோம் என்று இந்த பாட்டில் நடராஜ பெருமானுடைய மகிமையை சொல்லி அவருடைய அருள் பெறுவதற்காக தோற்றம் சூழலும் என்று சொல்றார் நடராஜ பெருமானையும் வணங்குகிறார் இரண்டு நாள் சிவபெருமானுடைய பஞ்சகிரிய தோற்றம் அது அதாவது மூலவர் சிவலிங்கமாக இருக்கிறார் உற்றவர் செடி சம்பார அணுக்கும் திரோபாவம் ஆகிய அப்படிப்பட்ட மூர்த்தியை பற்றி இதில் வர்ணனை பண்ணி தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தி இந்த மாற்றம் பாடியிருக்கார் அதனால் கும்மா தேவரின் மடத்தில் நடராஜா அபிஷேகம் பண்ணுவோம் அங்கே நடராஜா அப்புறம் வச்சு நான் போயிருக்கோம் பண்ணாங்க பார்த்தீங்களா அவருக்கு படத்துக்கு போனமே அன்னைக்கு நடராஜா அபிஷேகம் சிதம்பரம் போக்கு பார்த்தோம் அப்படின்னு குமர்தோடைய பரம்பரை மனம் பெரிய மடம்தான் கண்ணையாகி யஞ்ஞானந்தனையமலமாகி முத்தி வாய் திளைவே காத்திருளிவானோர் ஏத்தடவே விளர் கலகளார்பிரைவுரையும் திருடத்தார்களித்து வாழும் தரும் மரவும் மறை நான்கும் பரவும் இல்லை சிவகாம சுந்தரியை சிந்தனை செய்வார் அருள் உருவாய் உலகம்க அன்னையாகி அம்மையார் எப்படி இருக்காங்க அருளையே வடிவமாக இருக்கு எப்படி நமக்குனா சரமுதிர மாம்சான அத்தி அச்சர் ஆறு தாதுக்களாக ஆறு முலப்பொருளோடும் வடிவம் இருக்க அம்மையாருக்கு அருளையே கருணையே தன்னுடைய பேணியாக இருக்கு அருளுருவாய் அப்படின்னா உயிர்கள் நமக்கு அன்னையாகி அஞ்ஞானத்தினை அகற்றி பக்தர்களுக்கெல்லாம் அஞ்ஞானத்தை போகக்கூடிய சாமல் கொள்ளும் ஏன்னா மாயை மாயை சனாக தெரிஞ்சால் மா மாதிரி விடுபடி செய்யும் மகாமாயை சின்ன மாதிரி மகாமாய்க்கு ஜனம் தான் அது சேனல் சம்மந்தம் ஆகுதுனால அது ச அறிவுத்தன் வருகிறது இந்த பல்ப்பு இருக்கும் கண் சம்மந்தம்னா வெளிச்சம் கொடுக்கும் கிளம் கொடுக்குமா அப்படி போல் சேன சம்மந்தத்தினால மாயைக்கு விவகாரம் உண்டாகும் மாற்றம் கல்லையாகி அஞ்சனை அகற்றி மருளதாய் மெஞ்ஞானமாகி மலமில்லாததாகி அமலமாகி மருளதாய் மெஞ்ஞானமாகும் முத்தி வாய்ச்சலை அதாவது மருளிலாய் மயக்கத்திலிருந்து விடுபட்டு உலகத்திலே செத்தி பூஜ் பூஜை கொடுக்கறத மயக்கம் இருக்க வாஸ்தவமாக அசுத்தமாகவும் துக்கமாகவும் இருக்கின்ற அந்த பதார்த்தங்களில் சத்தியமும் சுத்தமும் கொடுக்கணும் சுகமும் கொடுக்கணும் என்னம் இதாக மயக்கம் மாற்றி அமைக்கிறத மனபாவத்தை மாற்றி அமைக்கிறத வேதம் தோட்டணும் வேதம் இன்னும் தொடது மனதையும் மாற்றி அமைக்கிறது தான் வேற ஒன்றும் இல்லை வெளியில் ஒன்றும் மாறாது அது அப்படியே இருக்குது கால ஜலம் போல் கடல் ஜலமாக தோட்டத்து அலைஞ்சோம் ஜலமில்லை கணல் என் நிச்சயம் பண்ணுறோம் அப்புறம் காணல் ஜலம் தோட்டம் தான் செய்யும் ஆனால் மனமோஷந்தான் வெளியில் போறதே அது மாற்ற முடியும் அப்போ என்ன பண்ணுறோம் ஜலத்தை பார்த்தாலும் ஜலம் அல்ல இது காணாததான் நிச்சயம் பண்ணிக்கிறோம் என்ன லாபம் அடைச்சல் மிச்சம் துக்கம் மிச்சம் உண்மையான தண்ணி பிடிச்சிட்டு சுகமாக இருக்குது இந்த உலகத்தில் மயக்கம் இருக்கு என்ன மயக்கம் சுகம் சுத்தம் சத்தியம் இந்த புத்தி இருக்குது இதை மாற்றிட்டு இது துக்கம் இது அசுத்தம் இது அனித்தியம்னு பார்க்கணும் இதுக்குதான் எவ்வளோ படிக்க வேண்டியிருப்பாருங்க திருநலத்தால் கழித்து வாழும் நடராஜபெருமான் ஆடும்போது அந்த ஓசமாக இருக்கும் சிவகாமிக்கு விருப்பம் விருப்பத்தை நிறைவேற்றுவோன்னு அர்த்தம் காமி என்ன விருப்பம் காம விருப்பம் அவருடைய கா விருப்பத்தை நிறைவேற்றுவோம் சிவகாமி அப்படியே எதிர்புரியும் திருநடத்தார் கழித்து வாழும் தெருமரு மறை நான்கும் மரவும் தில்லச்சோக ஆமசுந்தரியும் செய்வான் திருள் ஞானம் நன்கே சித்திக்கிறது ஞானமானது ரசாபெருமா வழிபாட்டா கிடைக்கும் என்பது கருத்து அப்படிப்பட்ட கழித்து வாழ் திருநத்தால் கழித்து வாழும் திருமரு எப்போ கோஷிக்கிட்டே இருக்கு அது இன்றைக்கி நடக்குது அன்னைக்கு பாருங்க அதை தீட்சியர் உட்காந்து வாதம் சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க அங்கே இருபத்தி நாலு மேரம் கேதுக்கிட்டே தான் இருப்போம் இல்லைன்னா சோறு கிடைக்காது அப்படி அந்த கோயிலில் சொல்கிற மாதிரி அந்த கோயில் சொல்ல மாட்டாங்க மாறி மாறி சொல்லிட்டே இருக்கும் பூஜை முடிஞ்ச உடனே ஒரு போட்டி சொல்லிகிட்டே இருக்கும் சும்மாவும் எதில் உட்காந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படி பொழுது நீக்கும் நாலு ஆறு கால பூஜை உண்டு லிங்கத்துக்கு பாட்டு படிங்கத்துக்கு பூஜை உண்டு பூஜை பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போக மாட்டார் அன்னைக்கு அங்கே சிவகங்கையில் குடிச்சு ஆறு காலத்துக்கு ஆறு கோட்டி மாற்றிக்குவார் பிடிச்சி குட்டுக்கு காப்பட்டு வர <laughs> <laughs> <laughs> <laughs> <laughs> <yell> <yell> ஒரு பாசன தேவம் பஞ்சமூர்த்தி தொகுதி முன்னாலே அப்புறம் இந்த முருகர் பாதாள விநாயகர் முருகர் முருக பின்னால் அவரும் பெரிய நாயகி நடராஜ பகவான் சிவகாமி இப்போது முக கணேச சக்கர் போன்ற முக்கட்சத்திலும் சிவசூரியா சொல்லக்கூடிய முக்கினை உடையவர் சக்கர போன்று சிவந்த காலை சூரியனை எப்படி பிரகாசமாக இருக்க சிவப்பு அப்படி போல முக்கள் சிலம்பினை சிலம்ப மலை மலை போன்று இருக்கின்றோம் மிக்க பேரொருள் வேலையை இவர் நிலையாக இருப்பவர் கம்பீரமாக இருப்பவர் மலை சொல்லை அவரு அருள்முதரம் போல் மிஸ்தாரமாக இருக்கும் வேலையில் தக்க அன்பர் குதவும் தருவினை அதாவது பக்தர்களா இருப்பார்டலையானால் அவர் கற்ப உரிச்சம் போல அருள் செய்வார் உதவுவார் சிக்கதை நிறைவேற இணைஞ்சு இப்படிப்பட்டவர் நான் பார்த்துக்கிறேன் அதை அறிவதற்காகத்தான் கருணை மிக்கவர் சமுதிரம் போன்று எம்பூர் மிக்கவர் மலையை போன்று அதன் பிறகு அன்பருக்கு உதவக்கூடியவர் யாருக்கு தக்க அன்பருக்கு பக்தி செயல் எல்லாருக்கும் கிடையாது தகுதி வாழ்ந்தவர்கள்னால் பக்தியை சேர்ந்தவர்கள் சென்னை சரணாவதி அடைந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அருள் சேவார் என்று விண்ணேஸ்வரை வழிபாடு செய்தார் அடுத்த பாட்டில் முருகெருவன் கோட்டால் வள்ளி பெண் பலர் படிப்புகள் புயமாம் கொண்டிருந்தெழுந்தாள் செல்வே மலரடியே வணக்கம் செய்வா முருகப்பெருமானை வழிபாடு செய்கிற பாட்டில் ஓம உருவு அதாவது ஓம உருவக அணியின் பெறுதுக்கு அலங்காரம் ஐந்து இலக்கணங்களில் அலங்காரம்ன்ற இலக்கணம் அது அலங்காரம்னா அணி அணின்னு அலங்காரம் தான் அது ஓம உருவகம் ஓமையை சொல்லி உருவப்படுத்து உருவகணி அத்தணி ஓம உருவகணி ஓம சொல்றாங்க கடிகாமல் கரிய கோந்தல் தேவியானை வர்ணிக்கும் போது அந்த கூந்தல் கரியதாக இருக்கிறது வாசனை வீசக்கூடியது இதுதான் அந்த நக்கீரர்கள்லாம் சண்டை வந்தது கூந்தல் இயற்கை மனமா செயற்கை மனமாறு செயற்கை மனம் பண்ணார் இயற்கை மனம் பண்ணார் சேகரி மனம் இல்லைன்னார் சரி அம்பியை உக்கந்த இப்படி அது கூட செயற்கை தான் சார் சா பண்ண அந்த சாபந்தா அப்படி கடிகமல் கரிய கூந்தல் கருப்பு ஆனால் இளமைய வாய்ந்த அர்த்தம் அது கரிய குந்தல் சேர்க்கிறேன்னா வயசாட்சின்னு அனுப்பாங்க கடிகமல் கரிய கூந்தல் கனிமொழி தோல்வாய் செய்ய கனிமொழி வாக்கோ இனிமையாக இருக்கும் பழம் போன்று உதளவளோ கோவை பழம் புத்தூர் என்ன கோவைப்படம் கோவை ஆம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வந்து பார்ப்போம் கோவை மரங்கள் படங்கள் நிறைந்த கொடிகளுடைய ஊர் அது புத்தூர் புதிய ஊர் ஆச்சது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு கோவை என்ன சொல்லுவாங்க இப்போ கோவைப்படம்தான் தான் கோவைப்படம் இப்போ கோயம்புத்தூர் வந்து சொல்லுவாங்க அப்படி தோர்வாய் தெய்வ பிடிதனக்கு தெய்வப்பிடி என்ன தேவயானைன்னு அர்த்தம் இப்படி என்ன பெண் யானைக்கு பேர் கலிதன்னா ஆண் யானை பேர் தெய்வப்பிடி அந்த தெய்வ யானை எந்தருடைய மகள் பேர் தெய்வயானை பேர் தெய்வ பிடிதனக்கு இப்படி தனக்கோட்டால் அந்த யானைக்கு கோழி அந்தம் இருக்குதுல்ல அந்த அந்தத்தினால அந்த யானை என்ன பெண் யானை வள்ளி பெண் படரவும் செய்ய படரும் செய்ய வள்ளி என்று சொல்லக்கூடிய பெண் அது படர்ந்து இருக்கிறது தான் எங்கு வள்ளி பெண் கோடி படரும் செய்ய படிப்புகழ் புயமான் கொன்றில் அதாவது உலகமில்லாமல் புகழக்கூடிய புயங்கள் புயங்கள் எப்படி இருக்கு குன்று போல் இருக்கு மழை போல் இருக்கு புயமான் கொன்றில் பாய அது வந்து மோதுதான் மோதன ஒன்று அந்த புயமான குன்றில் என்ன ஓடி இருக்கனா நீபம் மடல் அவிழ் அந்த செங்கலு நீர் பூச்சிப்ப மாலை போட்டிருக்க இருக்காத அந்த மலையில் முட்டா இருந்தால் மோதலில் விரிஞ்சி போயிச்சான் மடல் அவிள் செந்தால் செவ்வேல் வணக்கம் செய்வோம் செம்மை பொருந்திய வேலாயுதத்தை உடைய முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்குகிறோம் வர்ணிக்க சொல்ல கோினால கட்டிப கட்டிபக்கும்போது வள்ளியாக தள்ளிக்கொடி சேர்த்த கட்டிப வேகத்தில் எனக்கு போட்டே வந்துட்டாலே வேகமாக மோதும் போது மாலை போட்டிருந்தாராம் செங்கல் நீர் மாலை முருட்டு அதெல்லாம் போய்சான் அப்படிப்பட்ட முருகரை நான் வணங்குகிறேன் மலர்மேல் மரையறியா தொண்டைவாய் கெண்டை விழி மொழி தொண்டை தொண்டைவாய் கெண்டை விழி களை மொழி துடி இடை மற்றும் அவர்தான் போது அடியார்கள் வணக்கம் இது ஆண்டவர் வணக்கம் செய்த பிறகு அடியார்களுக்கு வணக்கம் செய்யணும் என்று விரும்புகிறார் அதாவது வன் துழாய் அந்த வயிற்ற சம்பராத்தில் தொலைசியன்னு சொல்லப்படாதில்லை ஏன்னா துளாய் அதெல்லாம் அவங்க பாசையிலே பாடுறார் ஒன் துளாய் குழப்பம் பொருந்திய துளாய் திருத்துளாய் அவங்க திருவண்ணும் சேர்த்துக்குவாங்க திருத்துளாய் என்று சொல்லணும் திரு துளாய் சொல்லப்படாது அப்படி ஒன் வடமை பொருந்திய துளாய் மாலவன் மாள் அதாவது மகாவிஷ்ணுவனுடைய மைக்கத்தை கொடுப்பவர் மாயவன் மாயன் அவர் மலர்மேல் வைந்த நான்முகன் அவர் தொப்பில் இருந்து உதயமாட்டாமரை அதிலே உண்டானதான் பிரம்மதேவன் சீட்டி மாதவன் அதாவது நான்முகன் நான்மறை அறியார் அவர் நான்கு வேதங்களையும் செய்தவர் அந்த நான்கு வேதங்கள் செய்த வைந்த நான்முகன் மறை அவர் கூட அந்த நாலு வேதங்களும் அவர் கூட அறிய முடியாது அப்படிப்பட்ட பொருள் அது என்ன பொருள் அது தொண்டை வாய் கெண்டை விழிக்கிளை தொண்டை வாய் தொண்டைன்னா அந்த வாய் வந்து சிவப்பு தான் அதாவது சிவந்த பழம் போல் இருக்கின்ற ஒரு தட விழி கெண்டை மீன் கெண்டை மீனில் அப்படி அப்படி இருக்கும் நடுவில் புள்ளி கரும்புல இருக்கும் அப்போ மீன் மீனாட்சி என்பவர் மீன் கடைமொழி களை என்ன கரும்பு கரும்பு ரசம் மொழி பேசும் ஒளி பொருந்திய துடி என்ன ஒழுக்கை இருக்கிறதுனால அந்த இடையம் இருக்குமாக்கு மேல இந்த இடையில வளைஞ்சி அப்படி உடைய உமையை அப்படிப்பட்ட உமையினுடைய லட்சணம் இப்படி இருக்கு அப்படிப்பட்ட உமையை தன் இடம்பாகத்தில் வச்சிருக்க சிவருமா ஓரிடத்தில் ஓரிடத்தமிழ பாகமாக இடம்பாகத்தில் வைத்திருக்கின்றவர் யாரு சிவருமா அப்படிப்பட்ட அருளை அதாவது பிரம்ம தேவன் திருமாதான் அறிய முடியாது அவருடைய பெருமையை நான்குற அறிய முடியாது யாருமையை ஓரிடத்தில் வைத்திருப்பவர் அப்படிப்பட்ட அருளை பொருளென கரு கருதி அவருடைய அருள் தான் வாழ்க்கை லட்சியம் அதைத்தவரு எனக்கு வாழ்க்கை கிடையாது என்று கருதி குளவிய சாதனம் தரித்து வைராக்கியங்கள் குபூர் ருத்ராட்சங்கள் இதை தரித்திருப்பார்கள் ஆடம்பர பொருளாக இருக்காது இந்த பொருள் தான் இருக்கும் அடியா அடியார் திருமாலும் அறியாதவன் அப்படிப்பட்ட உயர்ந்தவர் உமாதேவியோடு கூடியிருக்கார் அவருடைய அறவரை திருவடி அடைகள் தான் வாழ்க்கை லட்சம் பதிமூத்தி என்று கொண்ட கோரக்கோல் அருளையே பொருள் கருதி உளவிய சாதனம் தரித்து மண்டி அடியார் யாவர் அப்படிப்பட்டவர் இல்லையான பக்துடைய அடியார்கள் யாரோ மற்ற செய்வார் அவர் தாள் அவருடைய ஓய் திருவடிகளை மனத்திலும் சிரத்திலும் அணிவார் அப்படி அடியார்களை கண்டால் நான் மனதினாலையும் அவருடைய திருவடிகளை சிறத்த நாளை சுட்டிக்கொள்வேன் என்று அடியார் பக்தி வெளிப்பட்டுள்ளார் அப்படி அடியார்கள் இருக்கணும் வேலை மாத்திரம் இருந்தால் ஒத்துக்க மாட்டார் கொண்ட போன அவர்களையே கருதி அந்த சிவபெருமான்தான் வாழ்க்கையில் லட்சியம் அவர் திருவிடி அடையிறது தான் லட்சியம் அது தேவையில்ல உலகப்பொழுது அதிகமாக எனக்கு தேவை இல்லை மண் பெண் பண்ணால் மூவாசி கூட எந்த விதமான பற்றும் விடையாகும் கடமை நிறுத்தமாக வாழ்க்கை செஞ்சாலும் அவர்களுக்கு ஆசை முக்கியமாக செய்யவில்லை என்று அது விட்டு போயிருவாங்க குழந்தையானது விளையாட்டு பொருள்கள் விளையாட்டுட்டே இருக்கும் பைசு வந்து எல்லா பொருளும் விட்டு பொரு அப்படி போல உலக பொருளும் எல்லா மனித இருப்பார்கள் அப்படிப்பட்ட மனோபாவத்தையோடு அடியார் பக்தி அடியார் பக்தி ஆன்வன் பக்தி அதுதான் அப்படிப்பட்டவருடைய திருவடியை நான் சுட்டிக்கொள்கிறேன் தளம் திரை அகலமும் பின்புலோ அகலில் அஞ்சிதான் போல விள் தகைதரு நூல்தனை விளக்குமால் தகைதரு கலைஞர் நூல்தனை விளக்குமார் இப்போது அவை எடுக்கின்றார் இந்த பாட்டு அவை நடக்கின்றம் வலியையும் சகர பத்தி பேர் இருந்தாங்க அவர்கள் ஒரு காலத்து அஸ்வாத ஏன் பண்ணாரான் அந்த பண்ணக்கூடிய அஸ்மேகத்தை குதிரை அனுப்புவாங்க நூறாவது அசுமய அஸ்மய் இது விவரம் அடிச்சிருந்தால் இந்திரபதி போயிரு பண்ணு அந்த குதிரை கொண்டு போய் பாதாள கட்டி போடலாம் கபடி ஆஸ்பத்திரியில் கட்டின ஒன்று தேடி தேடி பார்த்தாங்க தெரியல அப்புறம் எங்கன்னா காரணம் பார்த்தா இந்த பாதாள ஓர்த்துக்கணும் தகவல் வந்தது சரி எப்படி போகிறேன் நோண்டிக்கிட்டே போனாங்க வெட்டிக்கிட்டே போகிற அறுபதனாயிரம் பேர் சேனையெல்லாம் சேர்ந்து வெட்டிவிட்டாங்க எல்லாம் பாதாளத்தில் தவ பண்ணியிருக்காரு ஓ இது சாமியார் கொண்டு கட்டிவிட்டா அவ்வளோ சாமர்த்துருக்கேன் அவருக்கு அப்படின்ட்டு டேய் என்ன அது எங்கள் சட்டிவிட்டு அதுட்டினாங்க அதுக்கானதான் அது பார்த்தா எல்லாம் சாமலாக போயிட்டாங்க அது தவிர சேர்ந்து போயிட்டாங்க அப்புறம் குதிரைக்காரமே காணமேன்னு அப்புறம் அவங்கெல்லாம் மற்றவங்களாம் வந்தாங்க ராஜாலாம் வந்த இங்கே பார்த்தாக்க அதெல்லாம் சாம்பலாக கிடக்குது நல்லா விழுந்து கும்பிட்டு இப்போ பசங்கள் தெரியாமல் செஞ்சு விட்டவாங்க நீ மன்னிக்கணும்னு எனக்கு எடுக்கிட்டாங்கன்னா சரி என்ன செய்யணும் அதில் எழுப்பணும்னா அதனால் எழுப்ப முடியாது கங்கையினுடைய சித்திர்த்தம் பட்டால் தான் போய் கொண்டு வந்து எப்போ வேணும் அப்போ அப்படி கிணக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க சந்தேஷி தான் பகீர் தான் எங்கேயும் கொண்டு வந்தோம் சொல்லப்படும் கொண்டு வந்தால் சேர்த்து என்ன செஞ்சாங்க வெட்டுக்கிட்டே போனதுனால பெரிய பள்ளம் ஆயிடுச்சான் சாமர்த்தியும் அதோடு மட்டுமில்ல விசாரமா இருக்கின்ற அலைகள் மோதி கொண்டிருக்கின்ற கடலுடைய இதெல்லாம் எப்படி தெரியுது பின்புலோர் பிற்காலத்தில் இப்போது இருக்கிறவர்கள் அகழ் இளைஞன் ஊரில் கண்மாய் வேணும்னா வெட்டுவாங்களாம் வெட்டுக்குடி போட்டு க கரை கட்டுவாங்க அதெல்லாம் பார்த்த உடனே அப்படியே இப்போ சமுதிர மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்களாம் இது சமுதிரம் இல்லை அவங்க வெட்டின்தான் சமுதிரம் சம்பந்தம் சாகர சம்பந்தம் சாகரம் பேர் சகரபு வெட்டதுனால சமுதிரம்னு பேர் சாகரம் என்று சாகரமும் சமுதல் கடல் கடக்க முடியாதனால கடல் நதிபதியும் பேருந்து எல்லா நதியில் கூட நதிபதியின்னு பேருண்டு முன்னீர் ஆட்ட நீர் மேற்று வீட்டில் முன்னீரும் உண்டு அதில் முன்னீரனும் பேருண்டு அதனால் பறவைன்னு பேருண்டு பறந்திருக்கிறதுனால பறவைன்னு பேருண்டு சம்மந்த பல பேர்கள் ஆக தடம் திரை கடல் அகலமும் பின்புலோர் அகல் இளைஞன் புகழொர விளக்கிலேயே போல அவருடைய புகழை இந்த கண்மாய் அதே ஏரி வச்சாலும் இது விளக்கு தான் அப்படியே அவருடைய சமுதிரத்தில் எப்படி வெட்டாங்க சகல புத்தவர்கள் அப்படி போல சமுதிரம் வாழலவா இந்த ஏரி இருக்குது ஆச்சரியப்படுவாங்க அப்படி போல ஆனால் இது சமுதிரமாகாது தகைதரும் செயல் ஏதாவது இப்படி இருக்காது அது போல புகழு விளக்கிலே போல ஈச்செயல் தகைதரு கலைஞர் நூல் தானே நான் பாறை பாடல் இருக்கின்றனவே இதெல்லாம் பெரிய பெரிய புலவர்கள் பாடியிருக்காங்கல்லவா அவருடைய பெருமையை விளக்கிறதுக்கு ஒரு சாதனமா இருக்க முடியாது என்னுடைய பெரிய புகழ் அல்ல படிக்கும் போது அவங்க புகழ் தான் வெளிப்படும் எப்படி இல்லை வேற தேர்ந்து எடுத்துக் கொள்ளுங்கள் சமுதாயப்படிக்கு யானைய மாலை கொடுத்து அப்ப யாருக்கு அவங்க வரவங்க பாஜக எனக்கு பாக்கியம் இல்லை என்று ராமநாத தன்னுடைய உணவிலேயே சொல்லிவிட்டார் ஆதி எண்ணது அரசின் நீ சொ மாதிரி யூ கூட போகலாம் ஆனா உங்களை போன திறமைசாலை கிடைக்கும் இருக்கிறது அதுதான் இந்த பால சொல்வாங்க program இதெல்லாம் பார்த்தா எங்களுமே சூட்டி விட்டார் அதே போல தீவின்றி உனதுராக்கிற சாமர்த்தியத்தினாலே இவமையை தாங்கினோட்டு செய்யும் இந்த நாள் யாருக்கு முடியும் நீ சொன்ன மாதிரி தேர்தலுக்கு சமூகத்தில் என்ன சொல்ல முடியும் முறையில் சும உடனுடன சரி அப்படித்தான் போறீங்க இது எல்லாமே கோபாடு என்ன இருக்கு உங்களுக்கு சொல்லு என்காத்திலே திருக்கி தேன அமைச்சர் ஏம்பிட அரசின் பார்த்தேன் உலகம் நீ ஏகாமல் காட்டித் தெரிய அனு காப்பற்று பாதுகாப்பு இல்லாமல் அலைந்த எல்லாம் சந்திரபடும் யாமும் நாமும் சலங்கு வருவோம் துக்கமடைவோம் இத்தகை எமனி தைக்க விட்டு ஏதும் கடலையும் விளக்கமாக நீங்கள் சொல்ல வேண்டும் அமைச்சரையும் விட இப்படி மதில் கேட்ட உடனே அர்ஜுனன் பார்த்து ராஜாவான் அவர்களை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறார் உலகம் சத்திபுத்தியுடையவர்கள் சுகபதி உடையவர்கள் அப்படிப்பட்ட புத்தியுடைய உங்களுக்கு ஒருபோதும் எடுக்காது அது பரிபாவை எனக்கு என்னை போன்ற பரிபாவும் சொல்லலாம் அத்தனை பேரும் சத்தியம் என்று நூற்றுக்கு நூறு வரக்கூடிய மக்களா இருக்கிறீர்கள் உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கு சொந்த பத்தி உள்ள சொல்ல பற்றி எடுக்காது அதனால உலகம் இல்லொருக்கு அடிப்பட்டு யாரா இருந்தாலும் உரைத்திலும் இருந்தாலும் ஒரு அந்த விளக்கமானது உரிய நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார் அற்பமற்றும் துணு களவென்றுமையினால் அருகில் நீங்கள் இன்பம் அல்லதன தோன்றும் ஒவ்வொற்றே தோன்ற உங்களுக் குலகையோ உதிக்கும் கணவன் மனைவி அபேசித்தாலும் கூட இவருக்கு விவேகம் தீவிரமாக வைராக்கியம் தீவிரமாச்சு அதன் காரணமாக குருவை அடைந்து முடிவு தெரிஞ்சுக்கணும் என்று குருவை அடைந்து நினைவு தெரிந்து பிறகு சில காலம் ராஜ்ய பாரதி ஏற்றி நடத்தினார் இருந்தாலும் அவருக்கு திறந்து போகணுமெல்லாம் நிச்சய தீவிரமாச்சு வைராக்கியம் அவதி பெருந்து வந்ததினால இருப்பு கொள்ளவில்லை இவர்களால் மந்திரி பிரதான அழைத்து நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி தனிலமா பொதுப்புறமா இருக்கிற அந்த பணத்தில் அப்போது போய் இது மாதிரி இவர்கள் சரியில்லை அரசியலக்கணம் என்று இது ராஜ்யன் ராஜனுக்கு முறையில் என்று சொல்லி சமான சொன்னாங்க அப்போது எனக்கு இந்திய ராஜ்யம் பிடிக்கல நான் வந்து காட்டுக்கு போய் தவம் பண்ணுறேன் நீங்கள் ராஜனை வேலையாக வச்சுக்கோங்க அப்படின்னா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாங்க அம்மாவெல்லாம் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே கட்டி பட்டம் கட்டதுனால நீங்களும் சிறப்பாக செய்தீர்கள் நாங்கள் துக்கப்படுவோம் அதனால் நீங்கள் இவரசு இயற்கை அற்பம் மற்றும் இதனால் ஏதேனும் துன்பினுக்கு அளவில் இந்த அரசாட்சி சாதாரணமானது அரசாட்சி சாதாரணம் துன்பமும் அதிகம் துன்பினுக்கு அளவில் அப்படிப்பட்ட இதை நான் இப்போ தெரிந்து கொண்டேன் அவ்வகை அதன யோகம் இன்மையினால் அறிகிடு உங்களுக்கு தெரியல ஏன் உங்களுக்கு விவேக வைரில்லை அதனால் உங்களுக்கு தெரியல நீங்கள் இன்பென்றே யுவை நினைந்தீர் ஆனா உங்களுக்கு மட்டும் இன்னுமா தோடுதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு எனக்கு முன் மேலே இன்னுமா தெரிஞ்சதுதான் இப்போ மாறிப்போச்சு அது உங்களுக்கு இன்னுமா தெரியுது இது ஆச்சரியமா இருக்கு அதனால இது எக்கால் உங்களுக்கு தோன்றும் எந்த காலத்துல உங்களுக்கு மாறுமோ தெரியவில்லை எனக்கு மாறி போச்சு உங்களுக்கு மாற போல இருக்கேன் அவங்க மட்டும் இதுமே குகமே தோன்றாது உங்களுக்கு வித்தியே தோன்றல எங்க வரப்போகுது உலக யோதிக்கு உங்களுக்கு உலக புத்தி தான் இருக்கபடியா இந்த அரசா சும்பம்ங்கிற புத்தி வரலையே அவங்களுக்கு மாறாத நிலையும் சொல்லி என்னுடைய வேக விராகத்தை தீவிரமாக பொன்மனை விடுத்தே என்று பின் நகர வீதியின் நடக்க இரண்டு அனைவர்களும் பின் தொடர்ந்து ஒன்று யார் அடைந்து வாடியே வாரியே நோசையே என்று மற்ற அநேகமாக இருந்து அமைச்சர்கள் நமக்கு எம்பி இது மட்டுமல்ல இன்னும் விசாரணமாக உழவு திம்பம் என்றும் அரசாட்சி அதன் மூலமாக கொடுக்காது என்றும் விசாரமாக சொல்லினார் நின்று எழுத்தும நின்று சிற ப பிறகு பின் அவரை நிலுமரம் நிறுத்தி இங்கே நிலுங்கள் நான் போகிறேன் என்று எகிதனும் பொன்மனை விழித்து பல ஐஸ்வர்யங்கள் நிறைந்த தங்கமயமாயிருக்கின்ற அரமனையை விடுத்து வெளியே போனார் விடுத்து சென்று பின் நகரவீதியை நடக்க வெளியில் சென்று அவர் நடந்து போகிறார் போன ஒண்ணு இரண்டு அனைவர்களும் பின் தொடர்ந்து எல்லாரும் பின் தொடர்றான் தெரிஞ்சு போச்சு அனைவர்களும் அடைந்து வாலியமேலிருந்து வாரிய நோசை மிக துக்க அடைகிறான் வாரிய நோசை சமுத்திரத்தில் அலை எப்படி கத்தம் போடுதோ அப்படி போல அவரவர் அவரவர் அவரு கார்த்துணையாக பொழுது உடனே அதாவது இந்த சொந்த காலங்கன்னா தெரியல போட்டு அழுகிறார்கள் அவளுக்கு ராஜா சவால் சொல்றார் என்ன போய் நீங்க நம்புறீங்கள உங்களுக்கு உங்கள் கர்மம் தான் அதுக்கடி செய்ய முடியும் நானும் செய்ய முடியும் அவரில் அவரால் வருவார் என்று அதே ஆயும் அவருடைய புண்ணிய பாதிக்கீடாக அவர்கள் கஷ்டங்கள் உண்டாகும் அப்படி ஆனால் ஆறுக்கு ஆறு தெரியாதவர்கள் யாருக்கு யார் சொல்லு சொல்ல முடியும் உங்களை புண்ணிய பாதம் பிரார்த்தனை வைத்து அனுப்பியிருக்க அனுப்ப முடியாது என்னுடைய முயற்சியா நடக்க பிரார்த்துக்கு ஈஸ்வரன் வலிமை கொடுத்திருக்க அந்த வலிமை இல்லை அதை தாண்ட யாருக்கும் அதிகாரம் கிடையாது வேறு என்றால் வேறுாலும் ஆதரவோன்தான் நினைத்து அவரோர் அழகும் முறை கர்மத்தடையும் ஆதரவு ஆதரவாகவும் எந்த ஈஸ்வரன் நமக்கு பிரார்த்தனை கொடுத்தார்கள் அவர்தான் சகாஜரோடைய கர்மத்தை எடுத்துக்கொண்டு வாழ முடியும் முடியாத காரியம் இலக்கணம் நீங்கள் அமைதியாக சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார் கேட்டுக்கொண்டதற்கு இணைந்து அவர் தக்க சமூகம் சொன்ன பிறகு என்றார் ஒவ்வொருக்கும் புண்ணியம் பயன் செல்லக்கூடிய இருவருடைய இருவருக்கும் இப்போ இல்லை அதான் புரிந்து கொள்கிறேன் அளவும் கூடுவேன் இருக்கும் பிரிந்திருந்தான் செய் ஒரு இப்ப நான் இருக்கேன் எனக்கு நார்ந்து முடிஞ்சு போச்சு ஒவ்வொருவருக்கும் கர்மம் இருக்கிறவங்க கூட்டி வைக்கணும் கரும போகும் இணையம் பல்லதான் சொன்னாங்க அதனால இணையிலே உள்ளிடத்தில் இருக்கான் இருக்க நான் இன்னும் என்ன செய்வது சத்துஞானம் வாழ்க்கை லட்சியம் அதே கடவுள் வெளியேறு காலம் வேண்டி விரும்பினேன் எல்லாம் அந்த காட்டிலே செய்வதற்காக நான் ஆசை புரிசனுக்கு சென்று கொண்டிருக்கிறேன் வரக்கூடாது இது வர வேண்டாம் என்று இந்த பாடு சொல்லி வருகிறார் இனியல் மீதி அஞ்சன உரைத்தார் அவர்களை நோக்கி அரச நீரைத்தன அன்பே அதன்படி சுற்றுத்தாள் நவீன சென்று கொள்கின்றான் அப்போது அண்ணாமல் கண்ணியில் எதிர்கொள்ளிய வாய்ப்பை அலைகின்றனாலே கண்ணி வரும் யாருக்குமே துக்கம் ஆகும் அடையாளமாட்டம் தண்ணீர் வரதுதான் நெடுஞ்சாலைகள் அதன் மறந்து தமிழர்கள் சுற்றுச்சாறுகள் தொடர்ந்து இன்று இனி யாரால் காத்தளிச்சிடுங்கள் இனிமே எங்களை காப்பாற்றி யாரும் இனி இனிக்கும் இன்னும் மனிதனே இருந்தவர் முடியார் இது சரியில்லை என்று சொன்னார் என உரைத்தார் என்று அவர்கள் சொல்ல அவர்களை நோக்கி அந்த உரிமைகளை பார்த்தேன் அரசன் மகாராஜமானவர் உரைத்து நன்றே உணர்த்தனர் உழைத்தன உரைத்தன நல்ல விதமாக அடுத்த பாடல உடன் சொல்கிறார் என்பது கருத்து அடுத்த பாட்டு உறவாக தொடர்பில் ஒன்றாக உறவாகும் உறவான விதை அடைந்து வகையான விதை மீறி உரிமையாக உறவாதல் தனக்கு தாரின தான் என உறவு துறைவென்றான் உறவாகும் உறவினர்கள் என்று உருவிகொண்டாதே தொடர்ந்து எல்லா இவர்களுக்கும் உருவாகும் தத்து நீத்தவன் உரம் அது தவிர உறவு கிடையாது அதே போல உறவு எழுத்தது கிடையாது அதே போல நீங்கள் விரோ என்றுனா அது அஞ்ஞானம் தான் விரோதித்து பார்க்கும் இடத்தில் உறவான தத்தையான இதை அஞ்ஞானத்தை நீங்க உறுதியாக மனுசரம் என்ற ஒரு நிச்சயத்தோடு உறவானதல் அதனுடைய ஞானத்தோடு உறவுகள் இருப்பதல் தனக்கு தானே எண்ணல் வேறு தனக்கு உறவாயிருக்கிற ஞானம் தான் உறவு எடுத்து உரை என்றான் என்னை போன்ற கர்மத்துக்குடி பெரியவர்களை உறவு என்று நினைத்து இருந்து தவறு அந்த தவறை விடுங்கள் விடுத்து ஞானத்தோடு தவறு கொண்டு நீங்களும் ஞானிகள் ஆகுங்கள் என்று சொன்னார் ராஜேந்திரன் சொன்னார் மீண்டும் தந்திதாயிரம் சொல்றாங்க அதுவே சொல்றார் இருவரையும் எவர்களா பதற்கு வைப்பான் திரும்பி காட்டாய் நந்திதான் மற்றவை என்கின்றன தொடர்களுக்குஞ்சான் செய்யும் அதுவும் இவர்கள் வயதான காலத்திலே மகன் முறையில் சொன்னால் மற்றவர்கள் அவ்வளவு கவனிக்க மாட்டார்கள் என்ற எண்ணமும் உண்டு அதனால இதனால் ஆச்சரியம் பின்னேசி என்று சொல்கிறார்கள் ஆச்சரியம் எங்கள் இருவரையும் எவர் காப்பதற்கு வைத்தா என்போய் நீ எங்கள் இருவரையும் காப்பாற்றி யாரும் வச்சிட்டு போறேன் வைத்தாலும் கூட சரிவு செய்வார்களா சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று கேட்டார்கள் சிந்தைதான் எங்கே எங்களை எல்லாம் திரும்பி காட்டாய் முகத்தோட காட்டலாம் போறியாப்பா என்று அவர்கள் கேட்கிறார்கள் எங்கள் ஒளிவிற்கே நன்கான் பெற்ற வயிறு எறிகின்றது என பெற்ற வயிறானது என்ன உரைக்க என்று சொல்ல மன்னன் நோக்கி மன்னன் திரும்பி பார்த்து அடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான் அறிவை நோக்கியிலையும் உடல் அவனை நோக்கி இறையினருபாதான காரணம் என்று இரு மாயிரில் உண்டாகும் மண்ணில் அமைப்பெறாதவன அக்கோரும் போது தாய் தந்தைக்கு அறிவுரை சொல்றார் இது ஒரு அறிவையை நோக்கி அதற்கு தாய் தந்தை இலை ஆத்மாவை பார்க்கும் பொழுது அறிவுரை மாதிரி ஆத்மாவானது இருந்து வச்சோம்னாலே தாயத்தந்தை என்று சொல்ல முடியாது உடல் அடையை நோக்கில் உடம்பு இருக்க வைத்த பரம்பே அப்படி இல்லையா என்று அவர் கேட்கிறார்கள் அவருக்கு பதில் இறையும் நீர் விவாதமான காரணம் என்று சொல்லும் உண்டாகும் அப்பாவாகிய நீர் அம்மாவாகிய நீர் ரெண்டு பேரும் உபாதான காலம் முதற்காலம் அல்ல முதற்காலம் கேட்டாங்க இரு மாணும் மாய்தான் முதற்காலம் ஏன் என்று சொன்னா இது உடம்பு கர்ம காலங்களுக்கு உள்ள உடம்பா ஆக இருக்கிறதுனால உங்களுடைய வயிற்றிலிருந்து பறக்கும் போது உங்களுடைய உடம்புல முதற் காலமா இருந்தா குறைஞ்சிருக்கணும் உங்களுக்கு ஒண்ணும் குறையில அப்படியே இருக்கீங்க இது போல சொன்னா திரளை மண்ணிலிருந்து ஒரு பகுதியா திர மண்ணிண்ணாக இது உபாத காரணும்ட்டிக்கு உபதாரணம் முதற் அப்படிப்பட்ட நீங்க முதற்கான இருக்கீங்களானால் நீங்க உடம்புல கண்ணு காரணத்துல குறைஞ்சிருக்கணும் எப்போ போல இருக்கீங்க அப்ப நீங்க உபாதார ஆக முடியாது என்று சொல்றார் எது உபாதாரண காரணம் மாயைதான் காரணம் கால சீரம் இருக்கிறது மாயானது அதாவது பஞ்சபூச காரியமாக செய்து வந்ததே நீங்கள் காரணம் அல்ல என்று சொன்ன பிறகு இந்து ஆயுள் உலகத்தில எங்கள் மூலமாகத்தானே அங்க மாய உணச்சு அப்படி ஒரு அடையாளத்துக்காக வச்சுக்கொள்ளப்பா என்று கேட்டார் கேட்டார்கள் அது சொல்றாரு முன்னே என பெறவான இல்லை உங்களை போன்று எத்தனையோ பேருந்து என்னை செய்திருக்காங்க நிமித்த காரணம் பேருக்கு வெள்ளம் சக்கரங்கள் நிமித்த காலம் பேரும் செட்டியா வர்றதுக்கு மண் உபாதாரண காரணம் அப்படி போல மை உபாதான காரணமாக மயனுக்கு அறிவிப்பு வந்த போது உபாதாரண காரணம் கூட நிமித்த காலமா சாய் வேண்டும் உள்ளவா என்று கேட்டால் இதே போல ஜாதியை ஜென்மீலும் அழுத அடுதேன் நீ அதனால்தான் மண்ணில் எண்ணெய் பெறாதவர்கள் அதுபோல நீரும் இது ரெண்டு பேரும் நிமித்த காலம் இருந்தாலும் கூட விட்டு போகலாம் என்பது பெறப்படுகிறது அதனால பாருடையாது இருந்து விடுங்கள் உரைத்து இருவரையும் நீட்டி போனால் சொல்லக்கூடிய ரெண்டு பேரையும் விடுத்து சென்று விட்டார் உரிமையதா உளியமனை தொடர்ந்தேவிருமனு ஒரு கணமேனும் என்றாள் திரு மகாராஜா துறவு இதுல இதுவரைக்கும் நாற்பத்தி பாட்டு படிச்ச நாற்பத்தி நாலு இருக்கும் இடையில் மார்கில் மாதம் திருப்பள்ளி எழுச்சி காலத்தில் திருப்பாய் திருவம்பாயத்திருப்படி படித்தோம் பதில் பகவன் நாமும் சொல்கிறது அதனால் புண்ணியவங்கிறவாயினாலே அதை நாம் ஏற்றுக்கொண்டு பழக்கம் அதனால் இது ஒத்திவைக்கப்பட்டது கூலூர் சம்பிரதாயத்தில் நானாதிவாத கட்டளை முதல் ரெண்டாவது கேடாத தாளாட்டு மூன்றாவது செஷன் நான்காவது மகாலாத்திரம் கட்டளை தாளாட்டு செக்ஷன் மூன்றுமே ஞான சுருங்க விளங்க வைக்க நூல்கள் மிகச்சிறந்த தமிழ் நூல்கள் சாரங்க அப்படியே புழிஞ்சு கொடுத்துருக்காங்க அடிப்பட்ட நூல்களை படிக்க எளிதிலே மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மூச்சுக்களுக்கு ஆரம்பத்தில் எளிய முறையும் கடினமான கருத்துக்களையும் வைத்து ஆரம்பத்தில் மரணம் செய்து படிங்கன்னு சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு வைராகிய ஜடப்படும் இந்த மகானாத்திரமும் வைராகிய சதக்கம் வைராக தீயமான முன்னூறு இடையில வச்சிருக்காங்க ஏன்னு சொன்னா மந்ததியாக இருந்தால் மலமும் போறதை தீவிர போக மாட்டாங்க அவங்க குருவினாடி போய் அப்படியே ஞானம் அடைஞ்சிருவாங்க ஆரம்பப்பள்ளி வடங்கு நல்ல ஆரம்பப்பள்ளி தான் ஆரம்பப்பள்ளியில் இருந்து அவர்கள் படிக்கணும் படிச்சுன்னு சொன்னாக்க அப்பறம் ஜனக்கு போய் சாதனை பண்ணுவோம் சாதனை பண்ணவங்களுக்கு அங்கே இடம் இல்லை படிப்போடு சரி கோயில் முதலில் படிப்போடும் சரிதான் எப்படி கல்லூரி வரைக்கும் படிக்காத அங்கே உத்தியோகம் ஆக அப்படி போல கோயிலு மரத்தில் வேளாண் செவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க மனித சேவனும் நீத்தியாசன அங்கே முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஏன் கொடுக்கறது சொன்னாக்க நித்தியாசன அளவுக்கு பரிவாக ஆயிடுச்சு இருக்க மாட்டாங்க அந்த சூழலுக்கு பிடிக்காது போயிடுவாங்க பாடம் படிச்சு எழுதிட்டாங்க அப்புறம் படிப்பாங்களா பத்தாவது படிக்கிற பிள்ளைங்க பத்தாம் எழுதுல அப்புறம் வேற வெளியில போயிட வேண்டியதுதான் கல்லூரியில் படிக்க நீதி அவங்க போயிட அப்படி போல போயிடுவாங்க அப்படி போல அந்த சாஸ்திரங்கள்ல தீவிரம் உண்டாகும் பொருட்டு வைராக்கியம் திடமாகும் பொருட்டு இந்த மூணு சாஸ்திரங்களை வைத்திருக்காங்க வைராக்கியம் இடப்படுது எல்லாரும் அனுபவம் அதுதான் அப்படி அதுக்கு நீங்கி போறதே அதுல இருக்குன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் இது ஒரு சாதனம் மந்தி மந்த மத்தியமும் தீவிரம் ஆகக்கூடிய ஒரு சாதனங்கள்ல இந்த மூணு சாஸ்திரம் மிக இறந்தது அது மகேஷா சுரவு ஆரம்பத்தினாலே நமக்கு நல்லா உணர்த்தது ஏன்னா இருபது முப்பது பாட்டுகள் கதையாக போகும் கதை கேட்கற சுவாரஸ்யமாக இருக்கும் இலக்கியம் வன்முறைகள் இதெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கு அது பிறகுதான் துறவு ஆரம்பம் அத்தகைய துறவு நிலையை சொல்றதுன்னா பிரதந்தத்தை புகுத்தி கருக்களை விளக்கி சொல்ற கட்ட இனிமேதான் அப்படி சொல்லக்கூடிய முறையில மகாராஜத்துற ஆரம்பத்துல நைவிசாரணி வாசிகளுக்கு சுதமொழிவர் சொல்லதா கதைய ஆரம்பம் மகாராஜா என்பவர் பூரகம் முழுவதும் வெற்றி பெற்று வெற்றி பெற்றவராக சக்கரவர்த்தியாக இருந்து ஆட்சி பண்ணார் அவர் உயரத்தில் மிக என்றும் அதே நேரத்தில் இறைஞ்சி உருவர்களுக்கு யாசகர்களுக்கு மிக இறுக்கம் காட்டுவார் அவருடைய ஆட்சியிலே எந்த குறை இல்லை என்றும் போறார் அதன் பிறகு எல்லா போபாலும் கூட குழந்தைகள் இல்லை என்று ஒரு கவலை ஏற்பட்டது உலகத்து மக்கள் முழுமையாக நிறைவு பெற்றவர்கள் ஒருவரும் கிடையாது ஒரு குறை எடுத்து சின்ன குறையா இருக்காரு யாருன்னு கேட்டு பாருங்க எல்லாம் தெரியாதான் இருக்குது என் பையன் சொல்ல முடியும் கேட்க மாட்டேங்கிற என்ன பண்ணுவோம் எல்லாம் இருக்கப்பா என் பொன்னாண்டி ஒரு பொல்லாதல இருக்காரு என்ன பண்ணுவோம் என் வீட்டுல இருந்தாலும் சரிதான் வியாபாரம் செடி எல்லாம் என்ன பண்றதுன்னு வருமானம் எல்லாம் போகுது என்ன பண்றதுங்க அப்படிங்க எல்லாமே சரியா இருக்கு உடம்பு கெட்டு போச்சு என்ன பண்றது உடம்பு சரியில்லை உடம்பு எல்லாம் நல்லா இருக்கு பகிர் தான் தொந்தர என்ன பண்ணுறது பண்ணி என்ன பண்றதுக்கு பகிர் வர எல்லாம் சரிதான் ஒரு கட்சிக்காரி விடையா இருக்கப்பாடுவாங்க தயாரா இருக்குங்க அது கொடுக்க மாட்டேங்கிறேன் வண்டி கொடுக்க மாட்டேங்கிறேன் முதல்ல வர மாட்டேங்குது போலி போய் பாருங்கிறான் என்ன பண்றது கவலையா இருப்போங்க இப்படி உலகத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறையில ஒரு குறைவுக்கு தான் செய்யும் அந்த குறை பெரிய குறையா இல்லைக்கா சிறுமிருக்க குழந்தை இல்லாத குறை இருக்கு அது சாதாரண மக்களுக்கு இருக்கிறது இல்லை போட்டா போட்டாங்க பெரிய குறை அது வாரிசனும் இல்ல அது ஒரு பெரிய குறை அதனாலதான் சிறுநீர் இல்ல அந்த செல்வந்தர்கள் பெரும்பாலும் குழந்தைகள் பறக்கிறது இல்லை ஏழைகள் குழந்தை பறக்கும் அப்படி விலைக்கு வாங்கிவாங்க சிவமார்பத்திரம் பேர் பணம் கொடுத்து வாங்கி அப்படி இவங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க கொஞ்சம் தேவை இருக்கேன் எங்க சாமி மகன் அப்படி நாலு வச்சு ரெண்டு பெண்ணர் இருந்தான் ஒரு பையனை வித்துக்கிட்டாரு அந்த பணத்தை வச்சு கல்யாணம் பண்ணி அவர் குழந்தைகள் பழக்காக வித்துக்கிட்டாரு அப்புறம் இவருக்கு அவர் பெரிய பெயர் கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டில் கூட வச்சுக்கிட்டாரு அப்புறம் ரெண்டு பண்ணி கொடுத்துட்டாருல்லாம் அவருக்கு தொந்தரலாமல் போச்சு பென்ஷன் வருது அதனால தான் காவலையில் அவருக்கு வாத்தியர்கள் பார்த்து பார்த்துட்டு இருக்காரு இருந்தார் திடீரெச்சிருந்தாரு சுமாரான குடும்பம் தான் சொல்லு காப்பாற்ற மாட்டார் அவரு அதுக்கு வந்து குற்தான் செய்யும் அடிபட்டார் அப்படி அந்த நாட்டில் வியாபாரம் கொடுக்கல பிள்ளைகளை செட்டிநாட்டுல பையன் பிராமண விட்டு வந்து வறுமணி அவங்களுக்கு சிவரமான குழந்தையா வந்து பிறந்து கனவுல சொல்லி ஆஹ் திருவான் காடல் போட்டி வாங்கிக்கோன்னு சொல்லி இடைக்கடை குழந்தை அந்த குழந்தைய ஒரு செங்கல் வச்சா நீக்கிற பத்து பதினஞ்சு செங்கல் வச்சாலும் அந்த குழந்தை கனமான்னு குழந்தையா வச்சுரு எங்க சங்கமே சங்கட்டி அடையே இந்த குழந்தை என்ன இவ்வளவு கனமா இருக்குன்னு வச்சுக்கிட்டே இருக்காங்க அவ்வளவு செங்கல் வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க அவங்கள குழந்தை விடவும் மனதில்லை மனதை விடவும் மனதில்லைன்னு அவளுக்கு சினிமாதான் காசுறாங்க அதனால சினிமா பட்டல்தா சினிமா எடுத்துருந்தாங்க அந்த பறம்படி இப்ப தொடன்னு வச்சுக்கோங்களேன் அது பல பறவை சொல்லுவாங்க பட்டதார பறவை சொல்லதா அந்த பரம்பரை சொல்றது வாழ்க்கையில யாராலையும் முடியறது இல்லை எதனால போக்கலாம் அத்யத ஞானம் வந்தா சகலமான குறைகளும் சவதுக்கு நிவர்த்தியும் உண்டாகி பரவாயில்ல பார்த்து உண்டா முடிய வேறு எதனால உண்டாரு அப்படிப்பட்ட அத்திய ஞானம் வரணும்னு சொன்னா விவேக வைராக்கியம் வைராக்கியம் மட்டும் வைராக்கியம் கலந்து இருக்கணும் ஒரு காலம் இருந்தாங்க ஒரு கம்பூர் நடக்கணும் ரெண்டு கால இருந்தா ஒரு கால் விட்டு அடுத்த கால வச்சு அடுத்த முன்னாள் போகலாம் முறைதான் விவேக வைராக ரெண்டு கால்கள் ரெண்டு கால்கள் இல்லையா அந்த மனசன் ஊனம் தான் அப்ப என்ன செய்யணும் கம்பால் வச்சுக்கணும் அப்படி போல இங்க வைராக்கியம் தீவிரமா இருக்கு விவேகம்னா விவேகமாக கம்பு வச்சுக்கணும் தீவிரமாக விவேகம் இருக்கு வைராக்கியம்னா வைராக்கியம் மாதிரி கம்ப வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு பாஜா இருக்குன்னு அர்த்தம் போலி கால் மாதிரி அப்படியே பாஜக இருக்கணும் ரெண்டு காலங்கள் இதுவும் இருக்கு அதுவும் சமமா இருக்கணும் அப்படி மேலே வைராக்கியம் தீவிரமா இருந்தாக்கறதுக்கு மேல் சாதனம் செய்யலாம் சமசம்பி உச்சத்துவம் வித்தியாசனம் விசாரம் ஞானம் இப்படி படிக்கிறவங்க மேல் நிலைக்கு போகலாம் அதனால வைராக்கியம் நிலப்படுறது பொருட்டு கதை ரூபாய் அதன் போல வைராகியம் தீவிரமா படுத்தி ஞானத்தையும் கொடுத்துறாங்க அது வைராக்கியம் பார்த்தா இப்ப சொல்லிட்டு வர்றது எப்படி அவரு சமாளம் சொல்றாரு அவங்க எல்லாம் போன பிறகு மந்திரி பிரதான வந்தாங்க உங்களுக்கு என்ன சொல்லி கேட்க மாட்டேங்குது உலக மெய்யூரும் மெய்யன் என கருதல் உங்களுக்கு எவ்வளவு தத்து சொன்னா உணவு உதவி உணவு உதவிதான் சொல்லிட்டு போயிடுறாரு வேற யாராச்சும் அப்புறம் அப்பா அம்மா வர்றாங்க சமாளம் சொல்லிட்டு அதுக்கு முடிந்த பிறகு இதுக்கு முதல்ல நீ தாயங்கள் அல்ல நான் இதுக்கு முதல எத்தனை தாய் இருந்திருக்காங்க அது போல உங்களை விட்டுட்டு போகிற தவறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அதன் வரை இப்போ கதை இப்போ மனைவி சமாளம் சொல்லணும் அல்லவா மனைவி சமாளம் சொல்றார் இதில் அப்புறம் மந்திரியை வந்து கேட்கும்போது ஞானத்தை பற்றி வேணாலும் சொல்ல அப்படிப்பட்ட ஒரு கதை சொல்கிறது அதே இந்த பாடல சொல்றார் அறிவியர்கள் தமக்கு இலக்கணம் கூறும் நூலகம் அதனை எல்லாம் அறிவியர்கள் பெண்கள் இளமை பெண்கள் அதுக்கு இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு பிரமதேவன் உலகத்தில் உள்ள அழைகளிடத்தில் எழுப்பிரமாணம் எடுத்து செஞ்சார் இருபத்தி மீனு பேரு இவரும் இந்த பெண்ணை தீட்டிக்கொள்வதற்காக எல்லா அலைகளில் உள்ள சிறு எடுத்து ஒரு உருவம் பண்ணார் அர்ப்பிப்பட்ட உருவம் இந்த பெண்ணான் அந்த இலக்கணம் பெண்ணுக்குரிய இலக்கணம் முழுமையா அமைஞ்சிருக்கிற ஒரு பெண் ராணி நூலில் அப்படிப்பட்டவர் எப்படி இருக்கும் இனியதா இருக்கும் உணவா கூட தலையா இருக்க முடியும் அதாவது இனிய மனை தொடர்ந்து அவருடைய மனை பகிரதா சிவமணி ஆகிய மனையானது தொடர்ந்து பின் சென்று உருகி நின்று மனம் உருக உடம்புலா உருக பறியனுடன் மிகவும்த்தோடு திருவடிகளை நமஸ்கரித்து அறற்றிய தடுமாட்டமாக பதைக்க மனம் பதைக்க பனிகன் பாய கண்ணிலிருந்து தண்கள் எல்லாம் கண்கள் இருந்து வளைஞ்சு கொண்டே இருக்க பாய் வேகமாக சொல்ணும்னம் கூட நான் உலகத்தில் வாழ மாட்டேன் அப்படி விட்டு போனா சாகத்தான் போகிறேன் என்று தன்னுடைய முடிந்த நிலைய சொல்லியில் அந்த அம்மையார் அழகில் மிக்கவள் எளிமைய வயதுடையவள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை விட்டுட்டு போறாரு வைர வைரத்துக்காக சொல்லக்கூடிய இடம் நான் சிறுதான் போனபடி இனிமே வந்து உங்களுக்கு முடியாது என்று சொல்லக்கூடிய இடம் அதற்கு அடுத்த பட சமான நின்னுடைய நாயகனை நினதொள்ளே உடன் நோக்கி உன்னுடைய நாயகனின் தண்டனையே கருதி நீழல்வதின் அனைவருக்கும் நாயகன் அன்னவனையே தேடி போகின்றேன் என அரசர் கருவை சாற்றும் இப்போ அந்த தொடர்ந்து அந்த மனைவிக்கு சமாளம் சொல்றார் என்னுடைய நாயகனை நினவுள்ளே உரம் நோக்கி நிற்க மாட்டாது உன்னுடைய கணவன் வெளியில நானல்ல இருக்க அவரை நீ ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சு வேண்டும் அப்படி இல்லாமல் நாயகன் என்று என்னையே கருதி நீ வளர்வு என்ன புறத்தே இருக்கின்றவன் தான் நாயகன் என்று கருதுகிறாயே எவ்வளவு விவேகம் இருக்க ஒழிய ஆனால் நீ பயன்படுத்திக் கொள்ளவில்லையே என்று மகாராஜா சொல்லவும் மீண்டும் சொல்றார் மின்னணே விடையாய் மின்னை போன்று வளர்ந்த இடையே உடைய ஏ ராணியே கேள் அனைவருக்கும் நாயகன் ஓர் மேலாம் ஈசன் உனக்கு மட்டுமல்ல எனக்கும் மட்டுமல்ல உலகத்துல அத்தனை பேர்களுக்கும் நாயகன் யோபர்மான் தான் பரம்பொருள் தான் அப்படிப்பட்ட ஈசனாய் அண்ணவனையே தேடி போகின்றேன் என்னுடைய நாயன் சொல்லக்கூடிய அவரே தேட போறேன் நீயும் அந்த நாய்தான் தேடிவோ எங்க இருக்கார் இல்ல உலகத்துதான் இருக்கார் என்று சொன்ன அந்த ராஜனை பார்த்து அந்த சொல்கிறார் அறிவை அந்த பெண் அவள் தக்க பதில் அடுத்த பாட்டுல சொல்ல போகிறார் விடுக வேண வரையும் பதியான உண்மை ஈனமா விடுக வேண வரையும் எனும்னையென்றும் நாற்பத்தி அஞ்சாவது பாட்டு இதுவரைக்கும் மகாராஜாவானவர் தீவிரகரமான சாதனங்களை சம்பாதித்தார் அச்சாதனத்தின் பயனாக அவர் தனித்திருந்து ஜனநிலம் பெற்று யம் தீவிரமாச்சி வைராக்கிய படிக்கு அவர் எல்லோரும் உறவினர்கள் சேனாதிபதிகள் அதற்கெல்லாம் சொல்லி பிறகு தாய் தடுத்தார்கள் அதற்கு சொல்லி இப்போது மனைவி தடுக்கிறார் மனைவி தடுக்கும் போது பதில் சொல்றார் அந்த என்ன கேக்குறதுன்னு சொன்னா ஞானமானது பொதுவே ஞானம் எல்லாரும் பொதுதானே நீங்கள் எவ்வளவு தனியா போன அவசியம் என்ன நூல் அதனில் துளவதற்கு சாஸ்திரங்கள்ல துறவு இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு அது என்ன என்று சொன்னால் நிலுவதே சொல்லுவது இல்லால் ஆன ஆதினியளவோ விடுகவனையும் விட்டு போயா மாறாக பதியாக உன்னை ஈனமாக விடுகவோ பெண்களை கணவனை விட்டுட்டு போன்னு சொல்லப்படலை ஆண்களும் சொல்லப்பட்டு மனைவி விட்டு போலாம் பெண்களுக்கு ஆண்களை விட்டு கணவனை விட்டு போன்னு சொல்லலையே அப்படி சொல்லியிருக்கும் போது அந்த காலத்தினால்தான் துறவரம் இங்க எனக்குன்னு சொல்லும் நான் உங்களை விட்டு நான் எப்படி போறது அதனால நான் போக முடியாது இப்படி இருக்கிறதுனால கணவனை விடுத்து வதியிலேயே வேறு வழி இல்லாத காரணத்தினாலே என்று இப்படி எணி எண்ணி என்ன செய்து நான் தொடர்பினுடைய சாஸ்திர உதவமாக நான் தொடரவில்லை ஆகவே இது ஞானம் பொதுவோ துறவுங்கிறது மனைவி போதா சொல்லிருக்கு அப்படி இருக்கும் போது கணவனை விட்டு சொல்லப்படவில்லை அப்ப உங்களை சொல்றதும் எப்படி போறது நான் சொல்லவில் ஆகமத்தின் தவறாத விவேகியாவாயம் தேகம் முதற் பிரபஞ்சம் அதன் இன்ன விடுத்து வனம் செல்லா நாகமுலையா எனூரை தடுத்தல் ஒன்றும்